ஒரு நாள் நபி அலி வசல்லம் அவர்களுடன் தொழுதேனே அத்தியாயத்தை ஓதினார்கள் நூறு வசனம் வரும்போது பூ என எண்ணினேனே ஆனால் அதையும் கடந்தார்கள் பக்கரா சூராவை முடித்ததன் மூலம் ஒரு ரக்கா தோறுவார்கள் என நான் எண்ணினேனே பின்பு அதையும் கடந்தார்கள் நிறுத்தி நிறுத்தி ஓதினார்கள் கூறும் வசனத்தை முடித்தால் தஸ்பீ செய்தார்கள் துவா வசனத்தை முடித்தால் துவா செய்தார்கள் பாதுகாப்பு தேடல் வசனத்தை முடித்தால் பாதுகாவல் தேடினார்கள் பின்பு ருக்கு செய்தார்கள் அவர்களின் நீண்ட நேரம் நின்றார்கள் பின்பு சஜிதா செய்தார்கள் சுபஹான்கள் அவர்களின் சஜிதா அவர்களின் நிலைக்கு நெருக்கமாக இருந்தது முஸ்லிம் ஏழு ஏழு இரண்டு